நூற்றி இரண்டு அபு அப்துல்லா என்றியாயத்தை ஓதினார்கள் நூறு வசனங்கள் ஓதியதும் என நான் நினைத்தேன் ஆனால் தொடர்ந்தார்கள் இந்த அத்தியாயத்தின் மூலம் ஒரு ரக்கா தொழுவார்கள் என நான் நினைத்தேன் மேலும் தொடர்ந்தார்கள் இப்பொழுது செய்வார்கள் என நான் எண்ணினேன் பின்பு அத்தியாயத்தை ஓதினார்கள் தொடர்ந்து அத்தியாயத்தை ஒவ்வொரு வசனமாக நிறுத்தி ஓதினார்கள் பிரார்த்தனை சம்பந்தமான வசனம் ஓதிய போது பிரார்த்தனை செய்தார்கள் பாதுகாப்பு தேடல் சம்பந்தமான வசனத்தை ஓதிய போது தேடினார்கள் பின்பு ருக்கு செய்தார்கள் சுகான கூறுபவர்களாக இருந்தார்கள் அவர்களின் அவர்கள் நின்றுதியில் கூறினார்கள் அவர்களின் சஜிதா அவர்கள் நின்று ஓதிய நேரம் போல் இருந்தது முஸ்லிம் ஏழு ஏழு இரண்டு